திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு அதிகை வீரட்டானம் திருச்சிற்றம்பலம் முன்பெலாம் இளைய காலம் மூர்த்தி ஏனினாதோடி கண்கணையிருமி கருத்தழிந்தருத்தமின்றி பின்பகலுணங்களும் பேதைமார்போன்றேனுள்ளம் அன்பனாய் வாழமாட்டேன் அதிகை வீரட்ட நீரே கரை பெருங் கண்டத்தானே காய்க தீர்ணமனை அஞ்சி நிறை பெருங் கடலூ கண்டேன் நீழ்வரை உச்சி கண்டேன் பிறை பெரும் சென்னியானேன் பிஞகாயனைத்தும் அறுப்பதோருபாயங்கானேன் அதிகை வீரட்ட நீரே நாதனாரென்னாலும் நடுங்கினராகி தங்கள் ஏதங்களறியமாட்டார் இணையடி தொழுதோமின்பார் ஆதனானவனின்றிகி அதிக வீரட்டநேனின் பாதனான் பரவாதுயிக்கும் பழவினை பரிசிலேனே சுடலை சேர் சுரும் புணவிருந்த கொன்றை படலை சேரலங்கர் மார்பார் பழனஞ்சேற்கழனி தெங்கின் மடலை நீர் கிழிய ஓடி அதனிலை மணிகள் சிந்து கெடில வீரட்டமேயர் கிளர்ச்சடை முடியினாரே மந்திரமுள்ளதாக மறிகடல் எழுநையாக இந்திரன் வேள்வித்தீயில் எழுந்ததோர் கொழுந்தின் வண்ணம் சிந்திரமாக நோக்கி திருட்டுவார் திருட்ட வந்து கந்திரம் முரலும் சோலை காணலங்கிடிலே மயஞலமனைய கண்ணாள் பங்கன் மாமலையோடி மெய்ஞரம் புதிரம் பில்க விசைத்தணிந்தரக்கன் வீழ்ந்து கைஞரம் ண்டு காதலினிது சொன்னரங்கேட்டுகந்தார் கெடில வீரட்டனாரே சுவாமி வீரட்டானேஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி திருச்சிற்றம்பலம்